தலைப்பு 33 மூன்று பார்க்கடல் கடைந்தது திருப்பார்கடல் கடைந்து அமுதபானம் தேவர்கள் செய்யும் பொருட்டு விஷத்தை ருத்திரர் உட்கொண்டாரென்பதற்கு பொருள் திருப்பார்க்கடல் என்பது தேங்காய் அமுதம் என்பது அதன் ஜலம் தேங்காயின் பாலிலுள்ள எண்ணெய் விஷம் மேற்படி எண்ணெயாகிய விஷத்தை போக்குவது முப்புவாகிய ருத்திரன் அதலால் தேங்காய்பாலில் உள்ள விஷமாகிய எண்ணெயை முப்பூவால் போக்குவது ருத்திரன் விஷம் சாப்பிட்டது மற்ற கடல்கள் யாவும் இச்சு மது முதலிய வஸ்துக்களே இவ்வாறு அண்டத்தினும் பிண்டத்தினும் பௌதீகத்தினும் தாதுக்களினும் ஔஷதியினும் கடல்கள் உல கருப்பஞ்சாற்று கடல் என்பது கரும்பு மது என்பது தேன்